தொழ்திருக்கிறார்கள் என்றுமர் அவர்கள் என்னிடம் கூறிவிட்டு அந்த இடத்தை அடையாளம் கூறும்போது நீ மதினாவில் மக்கா செல்லும் வழியில் பாதையில் வலதுபுறம் அமைந்த பெரிய பள்ளியில் நீ கிபிலா பக்கம் நோக்கி நின்றால் அந்த இடம் உன் வலதுபுறத்தில் இருக்கும் அந்த இடத்திற்கும் நபி சொல்லல்லாகும் அணிக செல்லும் அவர்கள் தொழுத இடத்திற்கும் கல்லெறி தூரம் உள்ளது என்று குறிப்பிட்டார்கள்